நச்சினே அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜா ரொம்ப நல்லவராயிருந்தாலும் அவர்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருந்தது யாராவது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னா அவங்கள நம்பி முக்கியமான பொறுப்புகளை கூட கொடுத்துருவாரு அவங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்காம அவங்கிட்ட எல்லா பொறுப்பையும் நம்பி கொடுத்துருவாரு ஒரு நாள் அரண்மனை தோட்டத்துல அவர் ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் போது மரத்து மேல இருந்து ஒரு குரங்கு இறங்கி கீழே வந்தது அவரு சாப்பிட்டு இருந்த ஒரு கொய்யா பழத்தை அந்த குரங்கு கேட்டது குரங்கு மேல இறக்கம் கொண்ட அரசர் அந்த கொய்யா பழத்தை குரங்கு கொடுத்தாரு அரசர்கிட்ட இருந்து கொய்யா பழத்தை குரங்கு உடனே அங்கிருந்து நகர்ந்து போகாம அரசருக்கு காவல் ஆட்கள் எப்படி வணக்கம் சொல்லுவாங்களோ அது மாதிரி வணக்கம் சொல்லுச்சு இத கேட்ட அரசர் ரொம்பவே வியந்து போயிட்டாரு இந்த குரங்கு வந்து எப்படி மனுஷங்க மாதிரி வணக்கம் சொல்லுது பாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு எல்லாருக்கிட்டேயும் சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த குரங்க தன் கூட எடுத்துட்டு போய் அவர் வளர்க்கவே ஆரம்பிச்சாரு மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் உன்னிப்பா கவனிக்கக்கூடிய அந்த குரங்கு அதே மாதிரி அதுவும் செய்ய ஆரம்பிச்சது எப்படி அரசருக்கு வந்து பணிவிடை செய்வாங்க எல்லாரும் அது மாதிரி அந்த குரங்கும் செய்ய ஆரம்பிச்சது அரசருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது தண்ணி முகந்து வந்து கொடுக்கிறது மற்ற அரசருக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வந்து கொடுக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலை எப்போ அரசர் இருந்தது இப்படி அரசர் கூடவே அந்த குரங்கு இருந்ததுனால அரசருக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யற அளவுக்கு அந்த குரங்கு ரொம்ப தேர்ச்சி பெற்று ஒரு அரசர் உடைகளை எல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியில கிளம்பும் குரங்கு வேகமாக ஓடி போய் அரசருடைய உடை வாழை எடுத்துட்டு வந்து கொடுத்தது வாழ்னா இந்த சண்டை போடுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி நீண்ட கத்தி அந்த நீண்ட கத்தியை எடுத்துட்டு வந்து கொடுத்ததும் அரசர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு இந்த குரங்கு வந்து எவ்வளவு லாவகமா இந்த கத்தியை எடுத்து வந்து நம்ம கிட்ட கொடுக்குது இந்த குரங்குக்கு நம்ம போர்பயிற்சி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட அழைச்சிக்கிட்டு போய் போர்பயிற்சி கொடுத்தாரு அந்த குரங்குக்கு கத்திய எப்படி பிடிக்கணும் அந்த கத்தியை எப்படி பயன்படுத்தணும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு அது மட்டும் சண்ட போடுறது எல்லா விஷயங்களையும் கத்து கொடுத்தாரு அந்த குரங்கும் வழக்கம் போலவே எல்லாத்தையும் ரொம்ப அருமையா கத்துக்கிட்டு மிக அருமையா செஞ்சு வேற காட்டுச்சு இந்த குரங்கு என்ன செஞ்சாலும் ரசிக்க கூடிய அரசர் இத ரொம்பவே ரசிச்சாரு எல்லாருக்கிட்டையும் இந்த குரங்கு எவ்வளவு திறமையா போர் செய்து பாருங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சாருமே அரசருக்கு காவலா அந்த உடைவாழை எடுத்துக்கிட்டு அவர் பக்கத்திலே நிக்கும் அவர் தூங்கும் போது ஒரு அரசர் தூங்கிட்டு இருக்கும் பக்கத்துல காவலுக்கு நின்ன குரங்கு ஒரு ஈ பறந்து வர்றத கவனிச்சுச்சு ராஜா மேல அந்த ஈ உட்கார போறதை பார்த்ததும் இந்த குரங்கு போ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி அந்த ஈய விரட்டுச்சு முயற்சி பண்ணது வந்து ராஜாவோட நெத்தியில உட்கார்ந்தது இத பார்த்த குரங்குக்கு ரொம்பவே கோபம் ஆயிடுச்சு அந்த ஈய கொள்றதுக்காக சிலமாட்டம் ஆடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பெரிய கம்பு குச்சியை எடுத்துட்டு வந்து அரசரோட நெத்தி மேல ஓங்கி போட்டது ஈ பறந்து போச்சு அரசருக்கு நெத்தில சரியான அடிபட்டு நெத்தில பொடச்சு போய் வீங்கிருச்சு திடுக்கிட்டு விழிச்ச அரசர் என்ன நடந்தது அப்படின்றத புரிஞ்சுகிட்டு தன்னுடைய தவறையும் உணர்ந்தாரு நல்லவேளை கம்பு குச்சி எடுத்து தலை போட்டது இதே வால் எடுத்து தலை மேல போட்டிருந்தா நம்ம தலை துண்டா இருக்குமே அப்படின்னு உணர்ந்த அரசர் அதுக்கு பிறகு இந்த குரங்கை நம்பி நம்ம எல்லா பொறுப்பையும் குடுக்கிறது ரொம்ப தப்பு அப்படிங்கறத உணர்ந்துட்டாரு நல்ல இந்த குரங்கு வந்து கம்பு குச்சி எடுத்து அவரு தலையில போட்டதுக்கு பதிலாக பெரிய வால் எடுத்து போட்டிருந்ததுன்னா அரசர் வந்து இறந்திருப்பாரு இல்லையா அதனால இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதிக்குரிய வேலையை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கணும் நமக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக எல்லா வேலையும் அவங்களை நம்பி கொடுத்தோம்ல கொண்டு போய் விடும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் சரி குழந்தைகளே இந்த கதையும் கருத்தும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சொல்லுங்க உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் ஸ்டோரிஸ் பார் கிட்ஸ் அப்படிங்கிற சேனல்ல நூற்று கணக்கான கதைகள் இருக்கு அதை எல்லாத்தையும் உங்களுடைய நண்பர்கள் எப்படி கேட்கறது அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் பாட் வீண் பி ஓடி